தலைப்பு நூற்று இருபத்தி இரண்டு இரசவாதம் ஸ்பரிசவாதம் குரு சம்பந்தத்தால் இரண்டு இரசவாதம் ஔஷதி சம்பந்தத்தால் மூன்று தூமவாதம் புகைவேதியால் நான்கு தாதுர்வாதம் பஞ்சலோகங்களால் ஐந்து வாக்குவாதம் சொல்லால் ஆறு அக்ஷிவாதம் பார்வையால் ஏழு சங்கல்பவாதம் தியானத்தால் செய்யப்படும் உபரசவாதம் ஏழு ஒன்று மந்திரவாதம் எழுத்துக்கள் சம்பந்தத்தால் இரண்டு புரீஷவாதம் மல மூத்திரத்தினால் மூன்று தூளனவாதம் பாத தூளிகை சம்பந்தத்தால் நான்கு வாயு பிரேரகவாதம் சுவாச சம்பந்தத்தால் ஐந்து தேவாங்கவாதம் உபாசனையினால் ஆறு பிரவேச விசிரிபிதவாதம் பூத தாதுவால் ஏழு தந்திரவாதம் நிரேதுவாக செய்யப்படும்